தேவனுடைய பரிசுத்த லாபத்திற்கு மயமீண்டாவதாக நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அளவற்ற கருவினாலே நாம் இந்த பரிசுத்த நாளிலே கால நேரத்திலே திருச்செடியாக கூடி நம்முடைய தேவனாகிய கத்தலை தொழுது கொள்ளும்படியாக அவருடைய பாடப்படியிலே கடந்து வர நம்முடைய தேவை நம்ம எல்லாரும் கொண்டு வந்திருக்கிறபடினால் ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்திக் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் கடந்த வாரத்திலே ஜீவித்த எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த வாரத்தின் முதல் நாளை காணக்கூடாதபடி வாழ்க்கையின் ஓட்டத்தை முடித்திருக்கின்ற பொழுது நம்மை தேவனாகிய கர்த்தர் எல்லா அழிவுக்கும் ஆபத்துகளுக்கும் விலைக்குமிட்டு ரட்சித்து நம்மை எல்லாத்தீமைக்கும் விலைக்குமிட்டு காத்து இந்த வாரத்தின் முதல் நாளை கூட காடும்படியாகவும் அந்தபடி பரிசுத்த சனி காலத்தில் அவரோடு விட சேர்ந்த மகிழ்ந்து களி கூறும்படியாகவும் இந்த நாளில் நம்மை கூட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த வாரம் மக்கள் எல்லாரையும் கூட்டி ஆராதனையை தொடர்ந்து ஆசீர்வாதமாக நடத்தி முடித்து தரும்படியாகவும் தேவஞ்சர்கள் யாவரும் ஜபத்தோடும் தேவசமுத்தலையே காணப்பட வேண்டுமாறு கேட்டுக் இந்த நாளிலே கத்துடைய ஆதியானவர் நம்முடைய ஆத்துமாங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி வெளிப்படுத்தி தரப்போகிற சில வேண்டுபாகங்களை நாம் ஜபத்தோடு கூட வாசித்து தியானிப்போம் என்பவர்களின் சுவிசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்னும் வசனங்களை ஒரு ஒரு வாசிக்கலாம் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்ட அழுது உனக்கு கிடைத்த இந்த நாளினாயிலும் ஒரு சமாதானத்துக்கு ஏற்ற வேண்டிய அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும் இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாக இருக்கிறது இந்த நகரத்திற்கு வந்த ஆண்டவர் அந்த நகரத்தினுடைய வளர்ச்சிகளையும் செழிப்புகளையும் மக்களுடைய உல்லாசமான வாழ்க்கைகளையும் ஆடம்பரங்கள் எல்லாம் பார்த்திருந்த அந்த மக்களுக்கு கிடைக்க முடியாத ஒன்றை குறித்து அவர் கவலைப்பட்டு கண்ணீர் வெடித்தார் என்று எழுதியிருக்கின்றனர் இன்றைக்கெல்லாம் இயேசுநாவினை தேடுகின்ற மக்கள் இந்த உலக பிரகாரமான ஆடம்பரமும் அந்தஸ்துகளும் ஐஸ்வர்யங்களும் வேண்டும் என்று மாத்திரம் நான் விரும்புகின்றாரே தவிர சமாதானம் வேண்டும் விரும்பி இறை சமூகத்தில் வருகின்ற மக்கள் மிக குறைந்து போய்விட்டார்கள் அகிலால் இயேசு சிலைமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகின்றார் உனக்கு கிடைத்த இந்து நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவர்கள் அறிந்திருந்த நலமாயிருக்கும் இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு மறைவாக இருக்கிறது உலகத்திற்கு வந்தது மனித உலகத்திற்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக இயேசுநாதர் பிறந்த பொழுது பரமசேனையின் திறன் கூட்டங்கள் அங்கே தோண்டி பாடல்களை பாடி இவ்விதமான வார்த்தைகளை வாசகங்களை பொழிந்தது அதிகாரம் பதிமூன்று பதினான்கு எழுதியிருக்கிறது வாசிக்கலாம் திரல் அந்த தூதனுடனே தோன்றிக்கு மகிமையும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் என்று எழுதியிருக்கின்றது மனிதர்கள் ஆடம்பரமாக தான் வாழ்ந்தார்கள் ஐஸ்வர்யமாக தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்ன இல்லை தெரியுமா சமாதானம் அவர்களுக்கு இல்லாதிருந்தது அந்த சமாதானத்தை கொடுப்பதற்காகவே இறையே சூலகத்திற்கு வந்தா இருந்து அவர் பிறந்த அன்னைக்கு பரமசேரன் திறன்கூட்டங்கள் எல்லாம் இப்படி சொல்லி பாடி தான் உன்னதத்தில் இருக்கிறதுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனசன்மையில் பிரியும் உண்டாவதாக என்று சொல்லித்தவனை துதித்தார்கள் எழுதியிருக்கிறது விவசாயத்திற்கு தெரிஞ்சு சொல்லும் பொழுது இயேசுநாதர் பிறப்பதற்கு சுமார் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் தீர்க்கத்தரசமாக இப்படி செலுகின்றார் ஏசாயி ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசதத்தில் நம்ம இப்படி செய்கலாம் பிறந்தார் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரம் நமக்கு ஒரு குமாரம் கொடுக்கப்பட்டார் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா உள்ள தேவன் சமாதான பிரபு எனப்படும் சமாதான பிரபு என்னப்படும் என்று சொல்லி எழுதப்பட்டது சமாதானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கிறதில்லை நிறைவாக கொடுக்கிறது சமாதானப்படும் உலகத்திலே பணக்காரர்களும் படித்தவர்களும் பட்டதாரிகளும் கூட சமாதானம் இல்லாதபடி தவித்துக் கொண்டிருக்கிற ஒரு காலமாக இருக்கின்றபடியால் இயேசுநாதர்களை பார்த்து கண்ணீர் வெடிக்கின்றார் உனக்கு கிடைத்த இந்த நாளிலாக சமாதானத்துக்கு ஏற்றவெளி அறிந்திருந்தா என்ன நலமாயிருக்குமே இப்பொழுதோ அது உன் கண்களுக்கு மறைவாக இருக்கிறது அலேயா மனிதர்கள் அநேகர் சமாதானத்தை தேடி அலைகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொண்டால்தான் நாமும் பெற்றுக் சமாதானத்தை காத்துக் வேண்டும் என்ற உணர்வு நமக்கு வர முடியும் நமது அநேகர் சமாதானத்தை பெற்றிருந்த போதிலும் அந்த சமாதானம் எத்தனை வெளியேற பெற்றது என்பதை உணராதபடியால் அழிந்து போகின்ற உலகத்திற்காக மறுபடியும் கவலைப்படக்கூடிய சூழலில் பலருக்கு உண்டாகிவிடுகின்றனர் அதிகாரம் ஐந்தாவது சொல்லுவதா செய்கலாம் இயேசுநாதன் எப்படி சமாதானத்தை உண்டு பண்ணுவார் என்று சொல்லி இதுமாய் திருக்கத்தரிசி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னுமே இப்படி எழுதிதாக வாசிக்கின்றார் காயப்பட்டு நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் அவர் மேல் வந்தது நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் அவர் மேல் வந்தது தளும்புகளால் குணமாகிறோம் அவருடைய தளும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லி திருக்கரிசி நடப்பதற்கு முன்னே நடந்ததாக எழுதுகின்றார் இதெல்லாம் அவருடைய கண்களுக்கு முன்பாக காணப்படுகிற ஒரு காட்சி அதை கண்டு அப்படியே எழுதுகின்றார் அதனால் நம்முடைய நீர் நிமித்தமாக அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கறை நிமித்தமாக அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டுபடும் ஆக்கிரை அமர் மேல் வந்தது தளும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று சொல்லி இருக்க சொல்லுகின்றார் சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்கு இயேசுநாதர் ஆக்கிரை தீர்ப்புகளை அடைந்து கொண்டார் அதனால் என்ன சமாதானம் தெரியுமா பாவத்திலிருந்து மனுஷனுக்கு கிடைக்கிற ஒரு சமாதானம் நரக வாழ்க்கை இருந்து விடுதலையாக கூடிய ஒரு வாழ்வு இருக்கிறதே அதுவே மனுஷனுக்கு சமாதானம் அப்படி இல்லாத போல அவன் எவ்வளவு செல்வத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நிச்சயமான வேதனைக்குள்ளே அவன் கடந்து போகின்றான் அந்த வேதனையுள்ள வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு வாழ்வுதான் சமாதானம் என்று சொல்லி சொல்லுகின்றது இந்த சமாதானத்தை அவர் சம்பாதித்து வைத்தார் நமக்கு சமாதானத்தை உண்டு போன அவர் மேல் வந்தது என்று சொல்லி தரிசி சொல்லுகின்றார் அப்போது இவர் சுத்த போல் பொழுது ஒரு மனுஷன் இயல்சுதான் ஒரு மனுஷன் என்று சொல்லிக் கொண்டிருந்த ஒரு மனுஷன் இயேசுநாதிரிதான் இந்த மையம் என்பதை அறிந்து கொண்ட பிறகு இயல்சுனாவிருடைய சிலுவையின் மரணத்தினால் மனுஷனுக்கு கிடைக்கின்ற வாழ்வியின் மேன்மை எவ்வளவு பெரிதென்பதை புரிந்து கொண்ட பிறகு அவர் விதமாக குலோசமியா இருக்கும் நிறுவத்தில் இப்படி எழுதுகிறார் வாசிக்காலே சமாதானத்தை உண்டாக்கி அவர் சிலுவையில் சிந்தனை சமாதானத்தை உண்டாக்கி என்ன பணத்தை கொடுத்து யார் யாருக்கு சமாதானம் வாங்கி கொடுத்து விடவே முடியாது கவலையை மாற்றுவதற்கு வேறொரு வழியே கிடையாது குடிக்கிறான் வெறிக்கிறான் மன்னுகின்றான் இன்னும் என்னதில்லாமோ பண்ணி சமாதானத்தை பெற்றுக் என்று மக்கள் நினைக்கிறார்கள் சமாதானத்தை பெற்றுக் கொள்வதற்கு இளைவன் இயேசு வந்தால் மாத்திரம் தான் அதை வள்ளுவர் சொல்லுகின்றார் தனக்கு ஓமையல்ல மனக்கவலை மனக்கவலை கவலை வருகிறேன் ஒரு கவலை எல்லாம் இருந்து மனுஷனுக்கு ஒரு கவலை இருக்கின்றது அது எங்கே போய் மாற்றிக்கொள்ள முடியும் என்றால் தன்னிகர் இல்லாத பாதத்தில் போய் மாற்றிக்கொள்ள வேண்டுமாம் அவர்தான் இயேசு என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் அதை அறிந்த பகுதி விதமாக சொல்லுகிறார் அவர் சமத்தை பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமா தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு அவர் மூலமாக தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளும் அவருக்கு பிரியமாயிற்று அலேலியாத்திற்கும் ஒரு பெரிய தொழவு உண்டாகிவிட்டது கடவுளுக்கும் மனுஷனுக்கும் ஒரு பெரிய பிரிவினர் உண்டாகிவிட்டது கடவுளோடு கூட உருவாடி கொண்டிருந்த ஆதி மனுஷனாகி ஆதாம் பாவம் செய்து விட்டபடியினால் கடவுளை விட்டுவன் பிரிக்கப்பட்டு வருகின்றான் அப்படி ஆதாமிகளாகி உலக மக்கள் அனைவரும் கடவுளை விட்டு பிரிந்தே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவளை தேவனோடு கூட ஒன்றாக இணைக்க வேண்டும் என்பதற்காக தான் தேவன் குமாரனாகி கிருச உலகத்தில் அனுப்பினார் நகரத்தார் அதை குறித்து கவலை இல்லாதிருக்கதை பார்த்து ால் பார்த்து கண்ணீர் வெடிக்கின்றார் உனக்கு கிடைத்த இந்த நாளில் அவள் சமாதானத்துக்கு ஏற்ற அறிந்திருந்தால் நலமாயிருக்குமே அது இப்பொழுது கண்களுக்கு மறைவாக போய்விட்டது அருமையான பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தவம் இருந்து கவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாம் அது இலவசமாக பெற்றிருக்கின்றோம் அவர் சிலுவையில் சிந்தரத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவர்கள் பர்மகத்தில் யாவையும் அவர் மூலமாய் அமக்கோ பரவாக்கிக் மனதில் அவரு மாவச சரீரத்தில் மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார் ஒப்புரவாக்கினார் துருக்கிகளினால் மனதிலே சத்துருக்களாயிருந்த உங்களையும் குற்றமற்றவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் நமக்கு முன் நிறுத்தபடியாக அவருடைய மாமிச சரித்திரடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார்கள் எழுதப்பட்டிருக்கிறது வேலை என்ன என்பதை திருச்சி பிள்ளைகளும் நன்றாக பிரிந்து கொள்ள வேண்டும் இறைவன விட்டு பிரிந்திருந்த சமுதாயத்தை பாவத்தினால இறைவன விட்டு விலகி போயிருந்த மனு மக்களை மறுபடி மறைந்தோடு கூட ஒப்புரவாக ஒரு ஊழியத்தை திருச்செவி செய்து கொண்டிருக்கிறது பிரசங்கம் எல்லாரும் செய்கிறார்கள் கூட்டங்கள ஏராளமாக கடவுளோடு ஒப்புரவாகுவது எப்படி என்று சொல்லி கற்றுக் கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லை என்பதை அறிவித்துக் கொள்கின்றோம் அதே அப்போது பகுதி எழுதும் பொழுது இது மாதிரி குறிந்திருக்கின்றார் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டு முதல் வாசிக்கலாம் ஒப்புக் கொடுத்தார் சிலுவையில் அறைந்து விட்டபடினால் அந்த வேலையை மூலமாக ஒப்புரவாக்கிவிட்டார் அந்த ஒப்புரவாக்கக்கூடிய ஊழியத்தை வேலையை நடத்தின ஒப்புவித்தார் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் தவறான உபதேசம்ேமனை விட்டு பிரிந்த மக்கள் யாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பிள்ளைகளை பார்க்கிறதுக்கு ஒரு ஆச்சரிய ஒரு பக்கம் ஒரு பக்கம் மக்கள் ஒழுக்கமாக இருக்கிறார்கள் எ கடவுளோடு பேசுகிறால் எப்படி முடியும் என் எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள் அவர்கள் பாகுமணி புனிவசம் தப்பிடம் என்று பேசிக் கொள்கிறார்கள் அது குறித்து நாம் கவலைப்படாதபடி சிலுவை சந்தத்தினாலே இந்த மாதிரி மறுசம்பளத்துக்கு சமாதானத்தை உண்டு பண்ணி அமெரிக்காவில் ஒரு பெரிய இயக்கம் ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கிறதாம் அதாவது முன்னோர்கள் எல்ஐசியிலே பணம் போட்டு யார் எழுதி வைத்திருந்தாலும் தேங்களை தேடி கண்டுபிடித்த தாத்தா யாரு பாட்டன் யாருன்னு விசாரித்து அவங்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தாலுகா ஆபீசர்கள் பிடித்து விசாரித்து அந்த சந்தையில் ஒருவரை கண்டுபிடித்து அவர்களை சொல்லி முன்னோர்கள் வாரிசந்து பெற்றுக் கொள்ளலாம் என்று ஆலோசனை கூறி அநேக ஐசியான மாடிக்கொண்டிருக்கிறார்கள் திருச்சபை என்ன செய்து கொண்டிருக்கிறது தெரியுமா இயேசுதான் சிலுமையில் சம்பாதித்த அந்த வெளியேறப்பட்ட சமாதானத்தை மனித குலம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து அந்த சமாதானத்தை வாங்கி தந்து கொண்டிருக்கிறேன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்து அவர்களை தமக்குள் ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதல் உபதேசத்தை ஒப்புவித்தார் ஆனபடியாலே ஏவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்தவுக்காக சாணாதிபதிகளாக இருந்து ஏமனோடு ஒப்புடுவார்கள் என்று கிறிஸ்துவோம் அலோலியா எல்லாரும் இயேசுநாதனு கும்பிடுகிறார்கள் இயேசுநாதத்திலிருந்து அலோலியா அலோலியா இந்த சமாதானத்தை பெற்றுக் கொள்ளாமல் இருசலிமை மக்கள் இருந்தபடியினால் மேசியாவை ஏற்றுக்கொண்டு அவரோடு ஒப்புரவாக முடியாமல் இருந்தபடியினால் உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆயிலும் சமாதானக்கேற்றவர்கள் அறிந்திருந்தால் நலமா இருக்குமே அது இப்பொழுது கண்களுக்கு மறைவாக இருக்கிறது என்று கண்ணில் விட்டு சொன்னார் மனித குலம் எல்லாம் இயேசுநாதோடு ஒப்புறவாக வேண்டும் என்று விரும்பி இருக்கிறபடினால் அந்த சமாதானத்தை சிலுமையில் அவர் சம்பாதித்து வைத்திருக்கின்றார் ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு வசனங்களையும் வாசிக்கலாம் நம்பிக்கையை விட்டு அசையாமல் திறமையும் உறுதியாயும் விசுவாசத்திலே இழைத்திருப்பீர்களானால் அப்படியாகும் ஒப்புரவாங்கதில் எப்படி கிடைக்கும் என்றால் நீங்கள் கேட்ட சுவிசேசத்தினால் உண்டாக நம்பிக்கையை விட்டு அசையாமல் சிரமாயும் உறுதியாகும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பதனால் அப்படியாகவும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறார் இருக்கிற சகல சிஷ்டிகளுக்கு பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது அதற்கென்றே அதற்கென்றே பவுலாகி ஊழியும் செய்து பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக ஊழிய மனித குலத்தில் ஒப்புதல் ஊழியக்காரனாக அறிவிப்பதற்காக அகில திருச்செய்ப சுவிசேஷத்தினால் உண்டாக நம்பிக்கை விட்டு அசையாமல் சிறமாய் உறுதியாக விசுவாசத்தில் நினைப்பீர்களானால் அந்த சமாதான ஊழியை தங்கி இருக்கும் என்று சரி பரசுத்தாதி சொல்லுகின்றார் வாங்களை அவர் உங்களுக்கு செல்விடாதபடிக்கு முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது அலேலிய மனிதன் எல்லாரும் கர்மம் செய்தபடி நான் மனிதன் கடவுளை விட்டு எல்லா மதத்தவரும் கடவுளை விட்டு நாம் புரிந்துவிட்டோம் மறுபடியும் கடோடத்தில் சேர வேண்டும் என்றுதான் எல்லா மதமும் விரும்புகின்றது தடையாக பாவம் என்பது எல்லார்கள் தெரியும் அந்த பாவ மோசவத்தை அடைத்துக் கொள்வதற்காக தான் கைகறிங்களை பூஜைகளை பானபாத்திரங்களை பணிகளை செலுத்தி விதமாக சடங்குகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் நிவர்த்தியாக முடியும் என்பது தெரியும் ஒருவேளை ஏழு ஜன்மப்படுத்தப்படும் விடுதலை கிடைக்கலாம் என்று அப்படியும் இருக்கிறார்கள் ரத்தத்தினால் சமாதானத்தை உண்டு பண்ணி பர்முகத்தில் உள்ளவர்கள் பூலகத்தில் எல்லாம் தன்னோடு வேண்டும் என்று அந்த ஒப்புரவாகதலை உண்டாக்கிவிட்டார் என்று ஒப்புரவாததில் இப்படித்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுத்துக்கப்பட்டிருக்கிறபடியினால் அது ஏழை சரியாக பயன்படுத்திக் வேண்டும் என்று ஆவி அலுவலகத்தில் உள்ள பெற்றுகின்றனர் ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வாசிப்பதற்கு முன்னால் ஆதியாக மூன்றாம் அதிகாரம் பத்தாம் தோசகத்தை தவறு செய்தே ஆதாரம் எங்கே போனார் என்று நான் தேவரியுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாக பயந்து ஒளிந்து கொண்டேன் நிர்வாணியாயிருப்பதால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்று சொல்லி ஆதரவம் சொல்லுகொண்டார் அல்லோ பாவம் எண்ணிப்பாகியை சமாதானம் எல்லாருக்கும் பயமும் வாழ்க்கையில் உண்டாக்கிக் கொண்டிருக்கும் பயம் பட்டதாரிகளுக்கும் சிறிய காரியத்துக்கும் பயந்து பயத்தில் நடிக்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது என்ன சம்பதிக்குமோ என்று தெரியாதோசி காரணத்திலும் குறியாரிடத்திலும் மந்திரவாதத்தில் அலைந்து தெரிகிறார்கள் எப்பொழுது இந்த பயமாறு சமாதானம் கிடைக்கும் தெரியுமா ஒன் தோட்டத்தில் இன்பமாக வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் குளிர்ச்சியான நேரத்தில் குதகலமாக வாழ்ந்து கொண்டிருந்த மனுஷன் இப்பொழுது ஆண்டவர் வீட்டு தூரமாக ஓடிவிட்டான் அதே இருக்கிறாய் இன்று ஆண்டவர் கேட்ட பொழுது தேவனுடைய சத்தத்தினால் கேட்டு நிர்வாணியாக இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் பொழுது நிர்வாணியாக இருக்கிற எல்லாரும் பயந்து விழிந்து கொள்வார் யார் அவருக்கு எதிர்கொண்டு போவார்னு தெரியுமா கல்யாணம் தரித்திருக்கிற மனவாட்டி மாத்திரை எதிர்கொண்டு போகிறோம் அகிலமை கருத்து அழைத்திருப்பது நேர்மையார் ஒரு வாழ்வுக்காக அழைத்திருக்கிறார் என்பதை அறிந்து பெற்றுக்கொண்ட சமாதானத்தில் நிலைத்து இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் கூறுகிறார் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றோம் மக்கள் அறிவிக்கவில்லை எல்ல போ சம்பாதி சமாதானத்தை எப்படி மனுஷன் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க மனிதர்கள் இன்னும் சமாதானம் இல்லாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஐம்பத்தி இரண்டாவது ஆறு ஏழாவது சரத்திலே உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கின்றன என்று சொல்லி வேதத்தில் அப்படி என்றால் அப்படி செய்யாத ஊழியக்காரனை கண்டா என்று வருத்தப்படுகிறார் வெறுப்பாக இருக்கிறார் இந்தியாவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீனுக்கு சொல்லுகிற சுயசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கின்றது அந்த சுவிசேஷத்திற்கு ஊழியக்காரான் என்று பவனப்போசன் சொல்லுகின்றார் சம்பாதித்து வந்த சமாதானத்தை ஒப்புறவாக வேண்டிய கற்றுக் கொடுக்கிற ஒரு ஊழியர் சபையில் செய்து கொண்டிருக்கிறது ஆகினால் நமக்கு அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிமுறைகளை கற்றுத்தந்து நாம் அந்த சமாதானத்துக்குள் வந்திருக்கிறோம் என்பதை அறிந்து ஆண்டவருக்கு நாம் சோத்திர சலுக்கமாக ரூமிருக்கோம் மூன்றாவது அதிகாரம் பனிரண்டு முதல் சிலவாசனங்களை ஒரு உருவாசி ஏகமாய் கட்டுனார்கள் அவர்கள் ரத்தீவிரிக்கிறது அருமைப்படித்தான் இருக்கிறார்கள் அதனால் சமாதான வழியை கண்களுக்கு வழியை அறிவிப்பதற்கு ஆட்கள் இல்லாத போனால் நிச்சயமாக கண்டுபிடிக்கவே முடியாது காரணம் ஒவ்வொரு மனுஷனுக்கு முன்பாக வழிகள் வைத்திருக்கிறார் ஒன்று மரண வழி ஒன்று ஜீவ வழி மரண வழி என்று சொன்னால் மனுஷனுக்கு தெம்மையாக தோன்ற வழி எல்லாம் மரண வழி என்று எழுதப்பட்டிருக்கின்றது எல்லாரும் அந்த மரண வழியில் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஜீ வழி அவன் கண்டுபிடிக்க முடியவில்லை அது அவன் கண்களுக்கு மறைவாகவே இருக்கிறது என்று சொல்லுகத்தில் சொல்லி இருக்கின்றது அந்த வழியிலேயே மக்களை நடத்துவதற்காக அந்த ஜீவ மார்க்கத்தை மக்களை காண்பிப்பதற்காக தான் உண்டாக்கி இருக்கிறார் என்பதை எறைமக்கள் மத்தியிலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வாசிக்கும் பொழுது இது நடக்கிற உபதேசங்களும் ஊழியர்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி தரிசி சொல்வதை வாசிக்கலாம் ஊர்கள் உண்மை செய்து கொண்டிருக்கிறார் தெரியுமா மனிதனந்த சமாதானத்தை அடைந்து கொள்ள முடியாத அந்த வழியை அழித்து போட்டுக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி தரிசி சொல்லி நான் திருச்செமின் பிள்ளைகளாக பெற்றிருக்கின்ற சமாதானத்தை பாகு மன்னிப்பாகிய ரட்சிப்பை ஒக்கூடிய ஒரு வாழ்க்கையில நன்றாக பாதுகாத்துக் கொண்டு அதற்காக இருவருக்கு நன்றி செலுத்தி வாழ வேண்டும் என்று உலகத்தில் சொல்லிக் கொள்ள அப்படி வழியை தாறுமாறாக்கி போட்டபடியால் தான் ஆராதன ஸ்தலங்களில் எல்லாம் அழுது கொண்டே ஜபிக்கிறாள் என்று சிறுவிதத்தில் அந்த அழுகையின் சத்தம் சமாதானம் நிச்சயமாக அழுகப்படாது சமாதானம் இல்லாத எல்லாருக்குள்ளும் அழுகை என்பதை நாம் இன்னைக்கு ஆறாவது அழுகை கேட்பதற்கு என்ன காரணம் என்று சொல்லி வாசிக்கலாம் மூன்றாம் ஒன்றாவது கத்தரை மறந்தது நிமித்தம் தேவநாயக கர்த்தரை மறந்தது நிமித்தம் விண்ணப்பம் செய்யும் சத்தம் உயர்ந்தே கேட்கும் விண்ணப்பம் செய்யும் சட்டம் உயர்ந்தே கேட்கப்படும் இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன் ஆச்சு தரிசனங்கள் நிறைவேறிக் கொண்டே இருக்கின்றது அதனால் அருமையான தேவ ஜானமே ஆணையை உயர்ந்த உலகத்தை விட உயர்ந்த உயர்வான ஒரு இடம் அதை பர்வதம் என்று சொல்லு சொல்லுகின்றது அந்த உயர்ந்த இடத்திலே அழுகின் சத்தம் ஏன் கிடக்கிறது என்று சொன்னால் தன்னுடைய வழிகளை மாறுபாடாக்கிக் கொண்டு தேவனாய கருத்தரை மறந்து வாழ்ந்த நிமித்தமாக மகிழ்ச்சியோடு ஆராதனை செம்மையாக காட்டப்பட்டுக்காக ஆண்டவனுக்கு நாம் சோத்திரம் செலுத்துமாக இரவு ஆறாம் அதிகாரம் பதினேற சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படிப்பட்ட மக்கள் வழிகளிலே நின்று ஊர்வாதைகளை சென்று கேட்டு விசாரித்து நல்ல வழியில் எந்த நல்ல வழி எங்கேயத்தில் சாதித்தவர்கள் நடக்க வேண்டுமான் அப்பொழு ஆத்துமாக்களுக்கு ஆர்வலும் சமாதானம் உண்டாகும் என்று கூறியிருக்கிறது மழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து மழிகளிலே நின்று எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள் நல்லவழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள் உங்கள் ஆத்துமாவுக்கு இழைப்பாடு கிடைக்கும் என்று கருத்தர் சொல்லுங்கள் இளைப்பாடு கிடைக்கும் என்று கருத்தர் சொல்லுகிறார் அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க என்கிறார்கள் அவர்களோ நாங்கள் அதில் என்கிறார்கள் நான் மக்கள் விரும்பவில்லை என்ன கிடைக்குது தெரியுமா ஆன்மீகத்திலே சமாதானம் கிடைக்கும் இயேசுநாதர் அப்படிப்பட்ட மக்களை பார்த்து கண்ணீர் வெடித்து கொண்டுதான் இருக்கிறார் உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆயிலும் இந்த சமாதானத்துக்கே இருக்குமே இப்பொழுதும் போல இன்றைக்கும் திருச்சபை இந்த உலகத்திலே தோன்றியிருந்தும் அதை அறிந்து கொள்வதற்கு விரும்பாதபடி மக்கள் எல்லாரும் வாழ்கிறார்கள் பாதனை சென்று கொண்டிருக்கிறபடியினால் அதுல உலக பிரதாரமான சில நன்மைகள் கிடைத்துக் கொண்டிருக்கிறபடியினால் இது போதுமானது என்று எண்ணி ஆன்மீக சமாதானத்தை இழந்தவர்களாக மக்கள் வாழ்கிறார்கள் வழிகளிலே நின்று கேட்டு விசாரித்து நல்லவணி எங்கேயும் நடவுங்கள் அப்பொழுதுமார்களுக்கு இழைப்பால் கிடைக்கும் என்று கருத்து சொல்லுகிறார் என்று ஆவியான பிரியமான தேவ ஜலனை பாவமடிப்பாகி பெற்று தேவனோடு கூட ஒப்புரவாகி ஒரே சரீரமாக வாழும் முடியாத ஒரு வாழ்வு இருக்கின்றதே அதுவே இந்த சமாதானம் என்று சொல்லுவேதன் சொல்லுகின்றது காரணம் மனுஷன் கடவுளை விட்டு பிரிந்து போய்விட்டான் மறுபடியும் கடவுளோடு ஒப்புரவாகி தெய்வத்தோடு ஒன்றாக ஒரே சரீரமாக வாழக்கூடிய ஒரு வாழ்வியவன் அணைந்து கொள்ளும் பொழுதுதான் அந்த சமாதானத்தை செம்மையாக அணைந்து கொள்கிறான் என்று சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்ட சமாதான வழியை அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லுவேதன் சொல்லுகின்றனர் அறிவிப்பதற்கு ஆட்கள் இல்லை அகிலால் அறியாமல் அறிய வேண்டும் விரும்பாமல் மக்கள் அணிந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வழி எங்கே இருக்கு தெரியுமா பரிசுத்தலத்தில் இருக்கும் என்று நேரத்தில் கர்த்தருடைய வழி கர்த்தர் மனிதனுக்கு கொடுக்கிற சமாதான வழி எங்கே இருக்கிறது சொன்னால் அந்த பரிசுத்தலத்தில் இருக்கும் என்று சங்கீதக்கார எழுபத்தி ஏழாவது சங்கீதம் பதிமூன்றாவது வாசிக்கலாம் சமாதான வழிய உலகம் அறியாதி அறிய முடியாத இசைநிலை மக்களையாவது அறிந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது அதனுடைய கண்களுக்கு மறைவாகி விட்டது அந்த வழி எங்க இருக்குமாம் பரிசுத்தலத்தில் இருக்குமாம் வருகின்ற மக்கள் கண்டு மிகுந்த மகிழ்ச்சியோடு இன்றைக்கும் திருச்செடிக்கு வந்து அநேகருடைய உள்ளே உலக பிரகாரமான கவலைகள் ஐஸ்வர்யமாய்க்கு வந்து எல்லாவற்றையும் நெருக்கி இந்த சமாதானத்தை குறைத்து குறைத்து பரிசுத்தலத்தை விட்டு விலகுவதற்கான மனிதர்களை சிலருக்கு சாத்தா கொடுத்துக் கொண்டிருக்கிறான் கவனமாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றேன் உலகம் தரக்கூடாது ஒரு சமாதானம் சமாளித்து சமாதானத்தை உண்டாக்கி பர்லோகத்தையும் பூலோகத்தையும் ஒன்றாக இணைத்து ஒப்புரவாக்கிக் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணித்திருக்கிறார் அதை பெற்றுக் கொள்வதற்கு நமக்கு கட்டித்தரப்படுகிறது என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றது இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது விகிதமாக தீர்க்க தரிசிச் சொல்லுகிறார் திரளான பர்வதோவின் போவோம் வாருங்கள் அவர் நமது வழிகளை நமக்கு போதிப்பார் நாம் அவர் பாதை நடப்போம் என்பார்கள் ஏனெனில் சியோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படுவோம் புறப்பட்டு வந்து நம் கர்த்தரின் போக வாருங்கள் அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் பாதையில் நடப்படைய ஆலயத்திற்கு போவாருங்கள் அவர் தம்முடைய வழியில் நமக்கு போதிப்பார் நாமனுடைய பாதையில் நடப்பும் என்பார்கள் ஏவனில் சீன் இருந்து வேதமும் எரசுடைய அலேலியா அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தலத்தினை நம்மை கொண்டு வைத்திருக்கிறார் அருமையாறு கோவச்சோடமே பருசூத்த வழிய மக்களை காண்பிப்பதற்காக சமாதான வழிய மக்களை காண்பிப்பதற்காக தேவரோடு மனுஷன் ஒப்புரவாகுவதற்காக பரலோகம் ஒன்றாக இணைந்து வாழ்வதற்கான வழியை நமக்கு காண்பித்திருக்கின்றபடியினால் இந்த வழிபட்டு வளர்ப்பதற்கு யாருடைய உள்ளத்திலும் மனநம் தரவிடக்கூடாது என்பது அறிவித்து வருகின்றோம் வெளியுள்ள ஊழியர்கள் மக்கள் வரலாம்படி அதை அழைத்து போடுதான் அதிகால் மக்கள் இங்கு வர விரும்பவில்லை உயிரிடக்கூட ஆரம்பி பிரச்சாரம் பண்ணுகிறார்கள் எங்க போனாலும் போங்க ஒரு ஊழியர்காரத்தினார் நரகத்து வந்தாலும் போங்க புலிகள் சிலர் போடாதீங்க போடுவான அருமையான தேவதானமே நான் வந்திருக்கின்ற இடம் தேவனுடைய வீடு தேவனுடைய ஆலயம் அங்கனால் நான் கத்துடைய பருவத்துக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கு போவாருங்க வழிகளை நமக்கு போதிப்போதிக்கிற மக்கள் அந்த இடத்துல எப்படி போதிக்கிறார்களோ அப்படித்தான் நடந்து கொண்டிருப்பார்கள் அதனால் உலகம் இன்றைக்கு வேறு சென்று கொண்டிருக்கிறது நூற்றி இருபத்தி இரண்டாவது சங்கீதம் வாசிக்கும் பொழுது அங்கேதான் சமாதானம் சொல்லி குறித்து அவர் எழுதி கொண்டே வரும்போது உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்ள்ளேயே சுகமும் இருப்பதாக ஆகினால் தேவஜனில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளவு நெருக்கங்கள் இருந்தாலும் குறைகள் இருந்தாலும் தேவையுடைய ஆலயத்தில் வருவதை குறைத்துக் கொள்ளாதீர்கள் அப்படி குறைக்கும் போது சமாதானங்கள் போய்விட முடியும் என்பது அறிவித்துக் கொள்கின்றேன் பெற்றுக் கொள்ளுகின்ற வரக்கூடிய ஆளுபடி மக்களை தடை செய்வது அவனுடைய வேலை ஆகையினாலும் சாத்தானுக்கு பவுன் வைத்த பேர் தான் தடை சேகரிப்படுகிறது அந்த தடை சேகரிக்கப்பட்ட பிறகுதான் மிதமாக அக்கிரமக்கான வழிபடுவான் அதற்கு அப்புறம் தான் இயேசு வருகை இருக்கும் என்று சொல்லி அப்போது எழுதி இருக்கின்றார் தடை செய்கிறவனை பரிசுத்தாது என்று சொல்லி சொல்லுவார்கள் பரிசுத்தாவியனர் யாரையும் தடுக்கிறதே கிடையாது பாபு செய்கிறவனையும் தடுக்கவில்லை கொலை தடுக்கவில்லை இப்போது விக்கிரதாராதனை யாரையுமே தடை செய்யவில்லை விரும்புகின்றவர்களுக்கு அவர் ஆலோசனை கொடுக்கிறார் அவ்வளவுதான் அந்த தடை செய்கிறது யாருக்கு தெரியுமா தெய்வீக திட்டத்தை தடை செய்கிறவன் தேவனுடைய வேலையை தடுக்கிறவன் வரக்கூடிய ஆசிர்வாதத்தை தடை செய்கின்றவன் பர்லோகத்திற்கு வந்த தேவபூதனை வைத்திருந்தவன் சாட்டாளுக்கு தடை செய்கிறவன் என்ற பெயரை அப்பேசராகி பவுன் வைத்தார் என்பதை தேவதாக புரிந்து கொள்ளுங்கள் அகிலான தேவனுடைய ஆலயத்துக்கு அழகத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைகளுக்குள்ளேயே சுகமும் இருப்பதாக முன்னோக்கி நிரும்ப மருந்தும் பொழுதுகின்றார் பலவிதமான கூட்டங்கள் அப்படியே உருவாக ஆரம்பித்து விட்டது அதனால் பேதிகளால் இப்பொழுதே கள்ளக்கரிசனும் கள்ளக்கரு தீர்க்க தரிசனும் தோன்றி இருக்கிறார்கள் என்று சொன்னது போல அப்படிப்பட்ட பிரிவினைவாதிகள் எழும்பி கூட்டங்களை எழுப்பிவிட்டார்கள் அதனால் திமுக இரண்டு திமுக இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்திலே யாரோடு ஆராதிக்க வேண்டும் சமாதானத்தை அன்பே அடைந்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு எழுதின வாசெடுத்து நாம் இங்கே வாசுகின்றோம் நீ விலகி பாலியத்துக்குரிய அடையும் அன்பையும் சமாதானத்தை அடையும் சமாதானம் இருக்கின்ற இடத்திற்கு தான் அதை பெற்றுக் கொள்ள வேண்டும் கொடுக்கிறார் அந்த இயேசு மக்களுக்கு துணை சமைக்கப்படுகிறவர்களை கருத்தன் அனந்திர சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார் எழுதியிருக்கின்றது அதனால் தொடர்ந்து அந்த சமாதான என்ன செய்ய வேண்டுமானால் சுத்திரியத்தோடு கருத்தனை தொழில்நோடு சேர்ந்து நீதியையும் விசுவாசத்தையும் அன்றையில் சமாதானத்தை அடையும்படி நாடு என்று சொல்லி அப்போ சொல்லி சொல்கின்றார் ஆகினால் அருமையானவர்களே பெற்றுக் கொண்டு சமாதானம் நிலைத்திருப்பதற்கு மேலும் சமாதானத்தில் நிறைந்த ஆளுநருக்கு ஆறாதனை ஐக்கியங்களை நாம் காத்துக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு இப்படி சொல்கிறது அநேகர் சபை குடிவர்களை போல நீங்களும் விட்டுவிடாதீர்கள் என்று வேத வாக்கிய தெரிவித்து சின்ன காரியத்திற்கும் சபை ஆறாதனை அநேகர் அசட்டை பண்ணிவிடுகிறார்கள் அப்படி செய்யாது அறிவித்துக் கொள்கின்றோம் அந்த நாளிலே கிடைக்கக்கூடிய சமாதானங்களை நீங்கள் இழந்து போக முடியும் என்பதை அறிந்திருக்கிறபடினால் ஏவாராதர்களை எல்லாரும் முக்கியப்படுத்த வேண்டும் என்று உங்கள் மத்தியில் சொல்லிக் கொள்கின்றோம் அதிகாரம் ஐந்து வாசிக்கும் போது ார் அதிகாரத்தை சிலுவையிலே சம்பாதித்து உண்டு ஒன்றும் ஆக்கிரை அமர் மேல் வந்தது அகிலமான ஆக்கிரி தீர்ப்புகளுக்குள்ள ஒப்பு கொடுத்து அவர் சிலுவையிலே ஒரு சமாதானத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார் இந்த சமாதானத்தை இம்மாநிலங்களுக்கு கூறுவதற்காக அப்போ சில கிரைத்திருக்கிறார் வாசிகரம் வீட்டில் பிரவேசிக்கிற போது வீட்டில் பிரவேசிக்கிற போது வீட்டுக்கு சமாதானம் என்று முதலாவது சொல்லுங்க சமாதானம் என்று முதலாவது சொல்லுங்க திரும்பி வரும் திரும்பி வந்துவிடும் அது ஊர்லிக்காரனுக்கு அப்படின்னா அதிகாரம் கிடையாது இயேசு நாள் தான் சமாதானத்தை கொடுக்கிறவர் இயேசு போதும் என்று நாங்கள் இருந்தால் போதும் என்று போதிக்கப்படுகிறது என்ன கிடைக்கல தெரியுமா தெய்வத்துக்கும் அவர்களுக்கு உறவு போய்விட்டது பாதியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ள முடியவில்லை அறிந்திருக்கிறார்கள் ஆகினால் பிரியமான திருச்சபி கடைசி நாட்கள் எழுப்பியிருப்பது நமக்கு பாவமளிப்பாக இருப்பதற்காக நமக்கும் பிரிவினையை மாற்றி நாம் தேவனோடு ஒப்பந்தமாக செய்ய வேண்டும் என்பதற்காக அதிகம் அதிகமாக பெற்று எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க செய்ய வேண்டும் என்பதற்காக ஏமன் இந்த ஒழுங்குகளை செய்திருக்கிறார் என்பதை தேமுசமூகத்தில் சொல்லிக் கொள்ளுகின்றோம் ஏவான் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் தோசகத்தில் ஏசுநாதன பர்லோகத்திற்கு செல்வதற்கு முன்னால் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அப்போ சகத்தில் சொன்னார் என்று சொல்லி நாம் ஆசைக்கலாம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இறுதியும் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் சமாதானத்தை பெற்றதற்கு நான் சமாதானத்தை கொடுக்க முடியல பெறாத ஒருவருக்கு கொடுக்கிறேன் முடியாது பெலாம் சொல்லாம் மயிலபுரத்தில் சமாதானத்தை கூறக்கூடியவர்கள் அப்போ சொல்லும் அப்போது சிலை பார்த்து சொல்கிறார் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகுதே நீங்கள் ஒரு வீட்டில் பிரவேசிக்கும் பொழுது சமாதான வாழ்த்துக்களை கூறுங்கள் சமாதான பாத்திரங்க இருந்தாலும் சேரும் அப்படி அல்லாத போனால் நீங்கள் சமாதானம் வந்துவிடும் என்ன ஆகும் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்று வாசிக்கும் பொழுது இஸ்லாமியல் மக்களை ஆசீர்வதிக்க வேண்டிய முறையை மோசியின் மூலமாக ஆறுவருக்கு கற்றுக் கொடுத்தார் என்று வாத்தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்ன உனக்கு சமாதானம் கட்டணையிட கடவர் என்பதே இவ்விதமாய் அவர்களின் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரன் மேல் கூற அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்ற வழிபோக்குவர்கள் என்ன செய்ய முடியாது போன வாரம் சென்னையில் இருந்து ஏற்கனவே சபையில் கணவர் ஒன்றிய சபையில் இருந்தனர் அவர் பின்மாற்றமாக உலக பிரதமான திருமணம் முடித்து உலகத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பத்து சபைகளுக்கெல்லாம் போய் கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுதாவது ஆபத்துகள் வரும்போது நம்மை ஊக்கார தலைவர் கைவிட்டு ஜபிக்கிறான் அந்த ஊழியக்காரத்திலிருந்து அசுத்தாவை அவனுக்குள்ள பிரதேசிக்கிறது அதை அவரை இப்படி மாற்றி இருக்கிறது என்று ஆண்டவர் வெளிப்படுத்தினார் இனி அவனுக்கு சொந்த இப்படி நடந்து கொண்டிருக்கிறது கண்ட ஊழியக்காரர் எல்லாம் வீடுகளை ஏற்றாதிருங்கள் கண்டவரத்தெல்லாம் பிள்ளைகளுக்கு தலையில் வைக்கும்படி சொல்லாதீர்கள் அவனிட் இருக்கிற ஆவி பிள்ளைகளுக்கு வருகின்றது ஆகினால் இப்படி ஆயிருக்கிறது என்று சொல்லி அதிருப்தி ஜெயித்த பிறகு இப்போது பையன் நல்லா இருக்கிறாராம் சபையின் பிள்ளைகளுக்கும் காலம் போக போக மனநிலை பிடிப்பட்டதான ஒரு பொலிவிதமான மனநிலைகள் எங்கு தானே எங்கேயும் போய் சுல்சம் கேட்கலாம் தானே இங்கே மாத்திரம்தான் இயேசுதாதி இருக்கிறாரா என்கிற எண்ணங்கள் வந்துவிட முடியும் நான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை அறிவித்துக் கொள்கின்றேன் இஸ்ரோல் மக்களை ஆசீர்வதிப்பதற்கு முறைகளை ஆர்வனுக்கு மாம்பி குமாரனுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் மோசியின் மூலமாக சொல்லிக் கொடுத்தார் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்கு கடவர் கர்த்தி முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பொண்ணு உண்மையில் கிருமியாயிருக்க கடவர் கர்த்தரது முகத்தையும் மேல் உனக்கு சமாதானத்தை கட்டையிட கடவர் என்பதே மனுக்கோத்திற்கு சமாதத்தை கொடுக்கக்கூடிய உயர்ந்த ஒரு ஊழியத்தை திருச்செடிக்கு தந்திருக்கிறார் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றேன் பணக்காரனாக இருக்கலாம் உயர்ந்த பலகில் இருக்கலாம் பட்டதாரியாக இருக்கலாம் என்ன இருக்காது தெரியுமா சமாதான கிடைக்காது கற்றுக் கொடுப்பதற்காக பெற்றுக் கொடுப்பதற்காக துணிச்சபை உருவாகி இருக்கிறது பெற்றுக்கொண்ட சமாதானத்தில் மக்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்று தேவசமத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் ஒன்று சுவாமி ஒன்னாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு அரசர்களை ஒரு உருவாசிக்கலாம் ஒன்று சுவாமி ஒன்னாம் அதிகாரம் அவள் உடைய கண்களிலே தய கிடைக்க கிடவது என்றால் புறப்பட்டு போய் போஜனை செய்தால் அப்புறம் அவள் துக்க முகமாக இருக்கவில்லை என்ன கிடைத்தது தெரியுமா சமாதானம் கிடைத்து விட்டது பல ஆண்டுகளாக துக்கமாக இருந்தால் ஒரு குழந்தை இல்லை என்கிற துக்கம் கணவன் வேறொரு திருமணத்தை செய்து கொண்டாட பார்த்து எப்போதும் மலடி மலடி என்று சொல்லி வேதனைப்படுத்திக் கொண்டே இருப்பாள் இவை வேதனையில் தாங்க முடியாத இறை சமூகத்தில் போய் இறைவனுக்கு முன்பாக உபவாசம் இருந்து பொருத்தனை பண்ணி ஊ பண்ணிக்கொண்டிருந்தால் வார்த்தைகளுக்கு சமாதானத்தை உண்டாக்கிவிட்டது கேட்ட கட்டையிட ஆரம்பிச்ச ஒரு வார்த்தை உள்ளத்திருந்த துக்கங்கள் எல்லாம் மாறி போட்டது பெரிய நம்பிக்கை பெருக ஆரம்பித்து விட்டது அருணியா தேவகான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் பெண் பிள்ளைகள் அப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கும்போது அது உறுதியாக பெற்றுக் கொள்வீர்களால் அடுத்த நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற ஆரம்பிக்கிறார் அப்படி இந்த அண்ணவாள் போய் சமாதானமாகி துக்கமுகமாக இருக்கவில்லை அடுத்த ஒரு ஆண்குழந்தையை பெற்று தேவசமத்தில் கொண்டு வந்தால் என்று எழுதியிருக்கின்ற சொல்லுத்தாவினர் மக்களுக்கு கொடுப்பதற்கு தகுதி இல்லாதவர்கள் தங்களுக்கு அந்த சமாதானம் கிடைக்காமல் இருக்கக்கூடியவர்கள் மக்களுக்கு போய் சமாதான வார்த்தைகளை கோரி மக்களுக்கு வேதனை உண்டு பண்ணுகிறார் என்று சொல்லி தீர்க்க தரிசி சொல்லுகின்றார் அதிகாரம் பதினாலாவது சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள் தங்களுக்கு சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாக குணமாக்குகிறார்கள் உள்ள வேதனை நம் ஆராதிக்கும்போது நான் தேவ பிரசவத்தை காடுகின்றோம் தேவனுடைய வெளிப்படுத்த பார்க்கிறோம் தேவனுடைய சத்தத்தை கேட்கின்றோம் இது உலகம் தரக்கூடாது என்பதை மத்திய அறிவித்துக் கொள்கின்றது ரஷ்யும் கலக்கத்திற்குள் சமாதான குறைக்குழு ஆளாகிவிடுகின்றோம் தேவனுடைய வார்த்தைகள் வாசித்து அதன்படி வாழ்வதற்கு நம்ம எப்போது ஆயத்தமாக வைத்துக் சமாதானம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டே இருக்குமா வேதவசனத்திலே நூற்றி சங்கீதம் ஐந்தாவது மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை அவர்களுக்கு இடரல் இல்லை என்று சொல்லி அரசராகி தாங்க சொல்லுகின்றார் வேதத்தை நேசிப்பவருக்கு நேசிக்கிறது பைபிள் அமைச்சாள அழகு பார்த்து நல்ல பயணியும் போட்டு பெட்டி நிச்சு பூட்டி வைத்து அழகு பார்க்கிறதுக்கல்ல அந்த வார்த்தைகளை படித்து கை கொள்வது கற்பிளை அன்பிலை நிறைத்திருக்கிறது போல நீங்கள் இதனுடைய கற்பனை கை கொண்டு இதனுடைய அன்பிலை நிறைத்திருங்கள் இதில் நேசமாக இருங்கள் எந்த இலையேசி சொல்லி போல வேதத்தை நேசிக்கிறதுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு வேகத்தை வாசித்து வாசித்து வேகத்தில் உள்ளபடியே வாழ வேண்டும் மறுச்சு வாழ்க்கையார் வைத்துக் கொண்டு யார் இடங்கள் வருவது எப்பொழுதும் சமாதானமாக சந்தோஷமாகவே இருக்க முடியும் அவரு சொல்லும் என்றார் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினெட்டாவது இருக்க சொல்லுவதில் அசிம்போம் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல இருக்கும் சொல்லுகின்றார் ஆயின் கற்பனைகளை கவனித்தால் நலமாயிருக்கும் அப்பொழுது ஒரு சமாதான நதியை போல இருக்கும் நதியிலே தண்ணி பொங்கி பொங்கி பொங்கி வந்து கொண்டிருக்கிறது போல சமாதானம் அப்படியே பொங்கிக் கொண்டிருக்கு எங்க உள்ளேன் என்றால் பொங்கி வருகிறது என்று பாதிப்பதில்லை போனேலியா அருமையான தேவ ஜானமே அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த வாழ்க்கைக்கு கருத்தனமே அழைத்திருக்கிறபடினால் உலக பிரகாரமான வாழ்க்கையிலே இருந்தாலும் மருமைகள் இருந்தாலும் உல்லாசமாக மற்றவர்களை போல ஆடம்பரமாக வாழ முடியாத சூழல்கள் இருந்தாலும் உலகிலே பெரிய சமாதானம் புரிஞ்சு கொண்டே இருக்குமா அப்படிப்பட்ட சமாதானம் யாருக்கு இருக்கும் என்றால் என் கற்பனைகளை கை கொண்டால் நிலமாயிருக்கும் அப்பொழுது சமாதானம் அட்டாத அறிய போலும் போல இருக்கும் என்று சொல்லி எழுந்திருக்கிறபடி நாள் வேகத்தை நேசிக்கிறவருக்கு மிகுந்த சமாதானம் உண்டாயிருக்கும் ரசிக்கப்பட்ட தேவனுடைய பணிகள் எப்பொழுதும் சந்தோஷமாக சமாதானமாக இருப்பதற்கு பேதத்தை அதிகமாக வாசித்து வாசித்து தியானித்து கற்பனையின்படி வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆவியாளர் கூறுகிறார் என்பதை அறிவித்துக் கொள்கின்றோம் உலகம் என்ற சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவில்லை சமாதான வழி அவர்கள் அறியவில்லை உலக மக்களை போல வாழ்ந்து இனமாய் தூசித்து துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால் இந்த சமாதான நமக்கு கத்தர் காண்பித்து இருக்கிறார் அதற்காக ஆண்டவரை நாம் சோத்தரித்து மையப்படுத்துவோமாக அடுத்தபடிய எப்பொழுது நாம் சந்தோஷமாக இருப்பதற்கு சின்ன சின்ன காரியங்களிலும் கலக்கம் உண்டாக இருப்பதற்கு இப்படி ஒரு காரியத்தை நாம் கைகொள்ள வேண்டும் என்று அப்போது ஆலோசனை சொல்லுகின்றார் குடும்பத்தில் பிள்ளைகள் பிரச்சனை கணவடை பிரச்சனை சின்ன சின்ன பிரச்சனைகளில் சில சமாதானம் கொண்டி போய்விடுகின்றது பக்கத்து வீட்டுக்காரருடைய பிரச்சனை பிரச்சனை பணம் செய்யும் போது ஏற்படுகிற சமாதான குறைகள் இல்லை இது சின்ன சின்ன காரியங்களில் ஏற்படுகிற சமாதான குறைகள் நீங்கள் ஒன்றுக்கும் கவலை உங்கள் விண்ணப்பங்களை ஜபத்தினாலும் வேண்டுகோளினாலும் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றுக்காக விண்ணப்பங்களை தேவ சமாதானம் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்தியாக காத்துக்கொள்ளுமால ஏன் இப்படி ஆச்சது பிள்ளைகள் இப்படி ஆச்சியது கணவன் இப்படி ஆட்டார் மனைவி சொல்றா பக்கத்துவட்டுக்காரர்கள் பேசுறாங்க விண்ணப்படுத்துங்கள் அப்படி எல்லா புத்திக்கு மேலான தேவை சமாதானம் இறுதியையும் கிறிஸ்தியாக காத்து அலோலியா கிறிஸ்டியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை அதை விட்டு கொஞ்ச நேரமாவது வெளியேடுப்பதற்காக உலகம் அளவிற்காக போராடும் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் கணவன் மனைவி மாறுகள் போராட அறிவிப்பார்கள் அந்த நேரத்தில் கூட சேர்ந்து உலகத்தினராக சென்றுவிடாதபடி மறுபடியும் எப்படி இறுதி இருக்கிறது இறைவனோடு கூட சேர்ந்தாக இருப்பதற்கு எல்லாவற்றுக்கு மேலாக சோத்திரமணி ஜபித்துக் கொண்டிருக்க வேண்டுமாம் அப்பொழுது தேவ சம்பி இறுதிகளை சிந்தகளை காத்துக்கொண்டு என்று சொல்லி பரிசுத்தாதி நாம் பெற்றிருக்கின்ற சமாதானம் உலகம் தரக்கூடாது ஒரு பெரிய சமாதானம் உலகம் அதை பெற்றுக் கொள்ளாமல் இங்கும் கண்ணீர் வெடிக்கிறார் உலகம் கிடைத்த இந்த நாளில் ஆயிலும் அறிந்திருந்த நலமாயிருக்குமே இப்போது கண்களுக்கு மறைவாக இருக்கிறது பார்த்து கண்ணீர் வடித்தார் என்று எழுதியிருக்கிறார் சமாதானத்தை நாம் எளிதாக பெற்றுக் கொள்ளும்படியாக கருத்தன் திருச்சபையின் மூலமாக நம்ம கற்றுத்தந்து பாவ வழி நம்மை விடுதலை ஆக்கி நமக்கும் பிரிவினையாக இருந்த தடுப்பு சிவன்களாக மாற்றியமைத்து நம்ம ஒரே சரீரமாக உறவாடி கழிவுறக்கூடிய ஒரு உயர்ந்த வாழை நமக்கு தந்திருக்கின்றபடிதான் நம்மை எப்பொழுது நன்றி செலுத்தி மையப்படுத்து உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இதை அடையபடி ஆளுநர் அமைக்கிறார்கள் நாம் சிலர் அதை அடைந்திருக்கின்றோம் இன்னும் கூடிய மக்கள் ஏராளமான நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய உறவிலும் சுத்தத்திலும் இருக்கிற மக்களில் சமாதானத்தை அடைந்து கொள்வதற்கு நிறைவுக்கு காரணமாக இருக்க வேண்டும் என்று நம்மளுக்கு அறிவித்துக் கொள்கின்றோம் அவர் கலக்கம் அடைகின்ற நேரத்திலே அது சந்தோஷமும் இருக்கிற நேரத்திலே இந்த வழி அவர்களுக்கு காண்பிப்பது என்னுடைய கடமை என்பது அறிவித்துக் கொள் சமாதான வழியை அறியாமல் இருக்கிறார்கள் நமக்கோ அந்த வழி காண்பிக்கப்பட்டு விட்டது அதனால் என்று சொல்லுகிற சட்டத்தை கேட்கும் என்று எழுதியிருக்கின்றது போல அந்த சத்தத்தை நாம் கேட்டிருக்கின்றோம் அந்த சமாதானத்தை அடைந்திருக்கின்றோம் மற்றவர்களுக்கும் அந்த சமாதானத்தை கோர வேண்டும் சமாதான வழியை காண்பிக்க வேண்டும் என்று ஆவியானவர் கூறுகிறதற்காக ஆண்டவரை சூத்திருப்புமாக பெற்றுக்கொண்ட சமாதானத்தில் நிலைத்து நிற்போம் இன்னும் போரின்பத்திற்குள்ளே நிறைந்த சமாதானத்திற்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிற வாழ்க்கைகளை நாம் கடந்து செல்லக்கூடிய நாட்கள் அது சீக்கிரத்தில் வந்து கொண்டிருக்கிறபடி பெற்றிருக்கிற சமாதானத்தில் நிலைத்து நிற்பவதற்கு வேதத்தை அதிகமாக நேசிப்போம் எப்பொழுதும் சோத்தனம் பண்ணி சோத்தனம் பண்ணி ஜபித்து எல்லாவற்றையும் ஆண்டோடைய பாலப்படியில் ஒத்துக்கொடுத்து தேவ சமாதானத்துக்குள்ளாக நம்ம காத்துக் கொள்வோம் வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமை